புகழ்மும் சல்லல்லாஹ் அலிங் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாவாக்கள் தாவ எங்கள் தவ தாவங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகிறது அன்றுக்கும் இறை நேசத்திற்கு முறை தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலானில் கிடைக்கிற எல்லார் அம்மத்துக்களையும் அல்லாஹ் ரபுலா ஆலமியின் நிறைவாக நமக்கு தந்திடுவானாக லைலத்துல கதரை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வானாக நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற ஹலாலான ஹஜாத்துக்கள் அத்தனையும் அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துவா செய்தவனாக ஹிஜரத்து தரும் அழகிய பாடங்கள் என்ற தலைப்பிலே ஒரு பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறோம் ஆங்கில மாதங்களை தெரிந்து வைத்திருக்கிற அளவிற்கு இந்த சமூகம் அரபு மாதங்களின் பெயரை இன்னமும் அறியவில்லை அரபு மாதங்கள் பனிரெண்டு மொஹர்ரம் சபரில் இருந்து துவங்கி ரபி உல்வல் ரபி உல்வல் ஜமாத் துல் காதா துல் அஜி ஹிஜரத்தில் இருந்து நம்முடைய இஸ்லாமிய ஆண்டு துவக்கம் பெறுகிறது இந்த ஹிஜரத் திருமண செல்லன்னாக செல்லமன் அவர்கள் மக்காமில் இருந்து சென்ற அந்த பயணத்தை தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும் இந்த ஹிஜரத் நிறைஞ்ச பாடங்களை இந்த உமத்திற்கு தருகிறது ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் உலகத்திலே நாயகம் மட்டும் முதல் முதலில் அலி இஸ்லாம் அல்லாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு எதிரிகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது ரெண்டு வழிகளைத்தான் அல்லா தேர்வு செய்வான் எதிரிகள் மிகைக்கிற போது ரெண்டு வழி நபியின் எண்ணத்தை பொருந்து அதை அல்லாஹ தீர்மானிப்பான் ஒன்று அந்த உண்மத்தை அளிப்பான் எதிரிகளின் ஆக்கிரமிப்பு எல்லை கடக்கிற போது சொன்னார்கள் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அழித்தான் அழிக்க சொன்னார்கள் ஊதலகிசலாத்தினுடைய சமூகம் சமூக சாதிடைய சமூகம் எல்லாம் அந்த நபியின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு அழித்தான் இன்னும் சில நபிமார்கள் இருக்கிறார்கள் எதிரிகளின் ஆக்கிரமிப்பு என்னை கடக்கிற போது இந்த ஊரில் நாங்கள் இருக்க விருப்பப்படவில்லை இப்ராஹிம் அலிகா முதல் முதலில் இப்ராஹிம் அலிகலாம் இதை போன்றுதான் பெருமாள் சதந்தார் அறிவு செல்லம் நாற்பதிலே பெற்று பதிமூன்றாண்டு காலம் பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள் ஈமான் கொண்டவர்கள் எண்பத்தி லட்சம் பேர் தான் பதிமூணு வருடத்தில் இப்பொழுதுதான் பெருமானார் செல்லாக மனதிலே பதிமூன்று ஆண்டு காலம் இருந்தும் கூட எண்பத்தி லட்சம் தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு வலுவாக இருந்த ஹதீஜா இல்லை அரகாக இருந்த அபு தாலிம் இல்லை தாய்ப்புக்கு சென்றும் பயன் இல்லை என்ன செய்வது என்று யோசித்து மூன்று வருடமாக முதல் வருடத்திலே ஆறு பேர்கள் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் சென்று ஏகத்துவத்தை சொல்லி இரண்டாம் ஆண்டு நாற்பது பேர் வருகிறார்கள் மூன்றாம் ஆண்டு அஜிக்கு எழுபது பேர் வருகிறார்கள் வந்தவர்கள் தான் பெருமானார் இடத்திலே சொன்னார்கள் நாயகமே நீங்கள் மதினாலிற்கு வந்து விடுகிறேன் பெருமானாரின் மனம் நாடுகிறது மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்று நாடுகிறது அல்லாஹ் ரபுலாலி அனுமதி கொடுக்கிறான் பதிமூன்று ஆண்டுகள் பட்ட கச்சத்தின் பயன் கிருஜரத்திலே நுசுரத்திருக்கிறது என்ற பாடத்தை பெருமானாரின் மூலமாக அல்லாமல் சொல்லுகிறார் சிட்டியில் இருக்கிற எல்லாருமே ஹிஜிரத்து செய்ததுனாலதான் அதே கிராமத்தில் நகர்ப்புறத்தில் இருக்கிற எல்லோருமே ஒரு கிராமத்தில் இருந்து வேறொரு ஊரில் இருந்து வந்ததால் ஹிஜிரத் எங்கே இருக்கிறதோ துன்யாவுக்காக ஹிஜரத்து செய்தால் துன்யாவை கொடுப்பான் வீணுக்காக ஹிஜரத்து செய்தால் அல்லாத வீணை கொடுப்பான் பெண்ணுக்காக இஜரத்து செய்தால் பெண்ணை கொடுப்பான் அப்படியே நியத்து என்னவோ அது நடக்கும் பெருமான செல்லமன்னின் மக்காவில் இருந்து கடும் கஷ்டம் அதனால் மதினாவிற்கு புறப்படலாம் அசதி குழு துராகவும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் செல்லாம் என்று நாடுகிற போது அல்லாஹு ரபுடாளி அனுமதி கொடுக்கிறார் புறப்படலாம் உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அந்த எசிரிவை நோக்கி அந்த மதீனாவை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையட்டும் பெருமன்னருக்கு அனுமதி கிடைத்த உடனே ரசூல் செல் அல்லாஹு வடிவ செல்லம் தன் தோழர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் கிளம்பலாம் ஆனால் தான் கிளம்புவதை ரசூல் செல் அல்லாஹு வலிவ செல்லம் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் பெருமனர் எப்ப கிளம்ப போறாங்க தெரியாது எல்லோரையும் அனுமதி கொடுத்த அனுப்பிய நிகழ் பெருமானார் செல்லலாம் கொஞ்சம் இருங்கள் அழிய என்னோடு தங்கிவிடுங்கள் மற்றவர்கள் எல்லாம் செல்லலாம் நோயாளிகள் வயோதிகர்கள் வர வேண்டாம் மத்தாவிலேயே தங்கிவிடுங்கள் சொல்லிவிட்டு அபுபக்கர் இந்த இரவிலே நான் வருகிறேன் நீங்கள் தங்கிவிடுங்கள் இரவு தலஞ்சத்தின் வேலை இங்கொரு பக்கம் பெருமானாரின் இன்னொரு பக்கம் எதிரிகளுக்கு இவ்வினார் முகம்மத் புறப்பட போகிறார் இங்கு ஏகத்துவத்தை சொல்லி இசலாத்தை எடுத்து சொன்ன மொஹன் மதினாவிற்கு செல்ல போகிறார் வேறொரு ஊருக்கு செல்ல போகிறார் என்ன செய்யலாம் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் பெருந்தலைகள் எல்லாம் அமர்ந்து இந்த எண்பத்தி பேர்களை அழிப்பதற்கான ஒரு கூட்டம் என்ன செய்யலாம் முகம்மதை முகம்மதை நாடு கடத்தி விடலாம் அங்கு சென்று ஏகத்துவத்தை சொல்லுவார் பரத்துவார் யோசனை இன்னொருவன் சொல்லுவான் அபுல் பக்தரின் வீட்டு சிறையில் வைத்து விடலாம் வீட்டு சிறையில் வைத்து விட்டால் அவர்களின் குடும்பத்தார்கள் காப்பாற்றி சென்று விடுவார்கள் இதுவும் சரியான யோசனை இல்லை அப்பதான் அபு ஜஹிப் அவனுக்கு பேரை அபுல் ஹீக்கம் அவன் யோசனை சொல்லுவான் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு இளைஞன் வர வேண்டும் நூறு இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும் அந்த குடும்பத்தார்கள் படித்திருப்பார்கள் ஊரே சேர்ந்து முகம்மதி கொண்டு வேண்டும் பயங்கரமான திட்டம் இபிலிஸ் ஆமோதிக்கிறான் அபூஜைகளின் திட்டம் செல்லுபடியாக நூறு இளைஞர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் கொன்றொழிக்கை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாத யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை உலகத்தில் வேற எந்த நபிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை ஜக்கரியாலையாற்ற பாதுகாக்கிற பொறுப்பு அல்ல எடுத்துக்கல நபிவார்களை எந்த நபியையும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கவில்லை ஆனால் ரசூலை மட்டும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் ஒன்று சேர்ந்து திட்டம் போடுகிறார்கள் நாயகமே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அல்ல குரானிய பேசுகிறார் இங்கே திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பெருமை நான் செல்லவ செல்லமன் அவர்கள் இரவு வைத்திருக்கிறேன் அமானிதங்களை கொடுத்து விட்டு என்னை சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு இரவிலே வீட்டை விட்டு புறப்படுகிறார்கள் அல்லா சொல்லுகிறார் குரானினுடைய நீங்க புறப்படுங்க பெருமனார் வெளியே வரும்போது வசனத்தை ஓதி மண்ணு எல்லா நூறு இளைஞர்கள் விழித்துக்கொண்டே வழித்தார்கள் எல்லோரும் விழித்து இருக்கிறார்கள் கையிலே அம்பும் கம்பும் இருக்கிறது வில்லும் வாழும் இருக்கிறது விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த வசனம் அவர்கள் தூவியம கண்ணை மூடியது அதனாலதான் உக்குமாக்கள் எழுதுறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது அரசாங்கத்தின் தீங்குகள் இருக்கிறதா ஆட்சியாளர்களின் தொல்லைகள் இருக்கிறதா இந்த வசனத்தை ஓதுங்கள் அது சரியான வரும்போதே அதனால நம்ம குறுக்கோடியில் போயிடக்கூடாது அப்ப பரவாயில்ல டிக்கெட் எடுக்காம இந்த வசனத்தை ஓதிட்டோம்னாக்க டிடிஆர் கண்ணுக்கு தெரியாம போயிடலாம் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க நம்மால இல்லையா அந்த மாதிரிலாம் கூடாது நியாயமாக இருந்து இந்த வசனத்தை ஓதினால் அநியாயக்காரர்களின் கண்களில் இருந்து மறைப்பான் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் அபுபக்கர் அலியல்லாஹு தலாவின் உடைய வீட்டு கதவை தொடுகிறார்கள் கதவு தான் கதவு தொட்டமுட பக்கத்துல நிற்கிறாங்க அபுபக்கர் அலியல்லாஹு நண்பர் மாதிரி ஒரு நண்பர் ரசூலுக்கு அமைந்த உலகத்தில் இரவு வருகிறேன் என்று சொன்னீர்கள் எப்பொழுது என்று சொல்லவில்லை நீங்கள் வருகிற நேரம் நான் உறங்கிவிட்டால் உங்களை காக்க வைக்க நேரிடுமோ நபியை என் வீட்டுக்கு வெளியே நிற்க வைக்க நேரிடுமோ அதனால் நான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் அழைத்துக் கொண்டு அபுபக்கர் அலி அல்லாஹு அங்கேயே இரண்டு ஒட்டகைகளை விலைவேசி வாங்கிக் கொண்டு ஓசியா போகல ரசூலுல்லார் விலைவேசி வாங்கிக் கொண்டு நிறைய பாதங்கள் உள்ளே இருக்கிறது பெருமனார் சலல்லாஹு அலிவசல்ல புறப்படுகிறார் ஒரு பக்கம் அங்கே அம்பும் கம்புமாய் இல்லும் வேளுமாய் இன்னொரு பக்கம் பெருமனர் இந்த பகுதியில் எதிர்த்தி பெருமனார் செல்லு அடிவ செல்லும் சவுருக்கு செல்கிறார்கள் என் ஆச்சரியம் என் ஆச்சரியம் இன்னைக்கு நீங்க போகலாம் சவுரு புகைக்கு இருப்பவர்கள் செல்லலாம் ஒரு மூணு மூன்று மைல் நடக்க வைக்கம் அந்த தவறு புகையை பார்த்தால் எல்லாம் புத்தலா பார்க்கிறாங்க இருக்கிறது நான் முதலில் உள்ளே போகிறேன் நட்பின் இலக்க நம் அபுபக்கர் அலியல்லா புத்தலா பெருமானார் செல்லா வளைவச்சலத்திற்கு முன்னால் சென்றார்கள் உள்ளே இருக்கிற எல்லா பாம்புகளின் புற்றையும் தன்னுடைய ஆணையை கிழித்து மேடாடையை கிழித்து அடைக்கிறார்கள் எல்லாம் அடைத்தார்கள் இரண்டே இரண்டு புற்று அடைப்பதற்கு ஆடை இல்லை அதனால் தன் காலை வைத்து அடைத்துக் கண்மணி நாயகத்தை உள்ளே வரவழைக்கிறார்கள் இரவு முழுவதும் அடியிலே படுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அபுபக்கரவியல்லா தலாவை பாம்பு கடித்து விடுகிறது நாம் என்ன செஞ்சிருக்கோம் அடிச்சு எழுப்பி நண்பன படாத என் உயிர் போனாலும் பெருமன்னர் உறங்க வேண்டும் அவை போல வேறு யார் இருக்க முடியும் ஆனாலும் வேதனை கண்ணீராய் மாறி ஒரு சொட்டு பெருமானாரின் கண்ணத்தில் விழுந்து விடுகிறது பெருமானார் விழித்து பார்த்தால் அபுபக்கரின் உடம்பெல்லாம் மாறி போயிருக்கிறது பாம்பு கடிச்சு எப்படி ஆகும் அப்படி விசம் விஷம் ஏறி மாறிப்போயிருக்கிறது பெருமானார் செல்லல்லா கழிவு செல்லம் எழுந்து என்ன பாபு என்று கேட்கிறார்கள் நம்மை போன்றவர்களாக இருந்தால் அந்த பாம்புக்கு பதுவா கொடுத்திருப்போம் இல்லையா இந்த பானா போன பாம்பு மீனா போன பாம்பு நாசமா போன பாம்பு என்னை கடித்து விட்டது நாயகமே எல்லாம் பேசியிருப்போம் ரெடியல்ல ரசூலை போன்றே மனம் ரசூலை போன்றே குணம் ரசூலே பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காத பாம்புக்கும் உங்களை பார்க்கும் ஆசை இருக்காத அதனால் என்னை தீண்டி உங்களை பார்க்க ஆசைப்பட்டது ரசூலே பெருமனார் செல்லல்லாஹ் வடிவ செல்லம் எடுத்து தடவுகிறார்கள் அபுபக்கர் அலிவலு பொறுமையோடு இந்த ரெண்டாவது பாடம் இதுதான் பெருமானாரும் அபுபக்கர் அலி பொறுமையோடு அங்கே இருக்கிறார்கள் இதற்கு இடையிலே பகல் பிறக்கிறது ஆனால் அரபுகளுக்கு எதிரிகளாக இருந்தாலும் கூட மதியேறை குதித்து வீட்டுக்குள்ளே சென்று எதிரியை தாக்கும் பழக்கம் அன்றும் இல்லை என்றும் இல்லை நம்மால் மாதிரிலாம் உள்ள ஏறி குதிக்க மாட்டான் ஏரி குதிக்கிற வேலையெல்லாம் அன்றும் இல்லை என்றும் இல்லை வெளியே வளர்த்தும் முகம்மர் கொன்று விடலாம் நூறு இளைஞர்கள் வெளியே வந்தா அடிதடி அல்லா புத்தலைவர் வர அறிவெலி அல்ல வருகிறார்கள் எங்கே முகமது உள்ளே தேடி செல்கிறார்கள் முகம்மது பொய் சொன்னது இல்லை முகம்மது எங்கே இருப்பாரோ அங்கு நன்றாய் இருப்பார் அறிவழியல்ல சொல்றார் அவர் எங்கு இருந்தாலும் அங்கு நன்றாய் இருப்பார் இப்பொழுதுதான் இந்த செய்தி அபூஜர்களுக்கு செல்கிறது அபூஜையில் சட்டம் போட்டான் முகம்மதை கொண்டு தீர்க்க வேண்டும் முகம்மதின் தலை அல்லது முகமதோ அல்லது ஒத்தகைகள் ஒரு சென்னிர ஒத்தகையின் விலை நாற்பதாயிரம் திருகம் ஒரு திருகங்கிறது இன்னைக்கு இருநூறு ரூபாய் இன்னைக்கு கிணக்கில் இருநூறு ரூபாய் நாற்பதாயிரம் பெருக்கள் இருநூறு எவ்வளவு வச்சு எண்பது லட்சம் எண்பது லட்சம் நூறு நூறு எண்பது என்னாச்சு கணக்கில் எல்லாரும் புலின்னாங்க அன்புக்குரியவர்களே நூறு லட்சம் என்ற எட்டு கோடி எட்டு கோடியோ எண்பது கோடியோ அப்ப அன்புக்குரியவர்களே இவ்வளவு மதிப்பு என்று சொல்ல அந்த நூறு இளைஞர்களும் மனிதர்களாய் அல்ல குதிரைகளாக மாறி தேடுகிறார்கள் தேடுகிற போது குதிரைகளாக இருக்கிறார் ஆனால் அபுஜக்தான் நம்ம நம்மள் ஹீக்கமாகிவிட்டானே ஞானிகளின் தந்தை இல்லையா அதனால ஒரு ஜோசியக்காரனை பிடிக்கிறார் ஹசீம் அந்த ஜோசியக்காரன் கைவேர்ந்த ஜோசியக்காரன் கால பாத அடிகளை வைத்தே கண்டுபிடிக்கிற ஜோசியக்காரன் பாத அடிகளை வைத்தே பெருமானாரின் பாத அடிகளை வைத்தே சவுருக்கொழிக்கு மேலே ஏறி ஆச்சு ஏறி நிற்கிறார்கள் ஏறி நிற்கிறார்கள் கீழே குனிந்தால் பெருமானார் தெரிவார்கள் ஆனால் அபுபக்கர் அலியல்லாவுத்தாளா இந்த நேரத்திலே பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள் நான் இடமே லேச குனிஞ்சா முடிச்சோம் அல்லாஹ் ரபுல்லால டெஸ்ட் ஒரு பபிமார்கள் நமக்கும் சில நேரத்தில் அந்த நேரத்தில் நண்பர்கள் அல்லாஹு நாம பெருமன செல்லு செல்லும் அப்படி அமைதியா சபரோடு சொன்னார்கள் அபுபக்கர் நம்ம மட்டுமில்ல கவலைப்படாதே நம்மோடு வார்த்தை ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வியாபார கஷ்டத்தில குடும்ப கஷ்டத்தில எல்லா சிக்கல்களிலும் நம்மோடு ரப்ப இருக்கிற அவன் குடும்ப தத்தத்தை நீக்கு சொன்னதுதான் தாமிர விடலே புண்ணிய விடலை அந்த ஜோசியக்காரன் சொல்லுகிறான் அபூ ஜஹிப் அபுல் ஹைகாப் முகமது இங்குதான் இருக்கிறார் நான் கணக்கு பார்த்து விட்டேன் இங்குதான் இருக்கிறார் அப்படி முகமது இங்கு இல்லை என்றால் ஒன்று நீ முகமதாக இருக்க வேண்டும் அல்லது நான் முகமதாக இருக்க வேண்டும் என் கணக்கு தப்பியதே இல்லை இங்கு நான் இருக்கிறார் அல்லஹ் வாக்கு அபுஜகி சொன்னா எட்டு கால் பூச்சியெல்லாம் வளர்பின்னி இருக்குது புறாக்கள் எல்லாம் வளப்பின் இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மனிதன் நடமாடியதற்கு கூட அடையாளமில்லை ஒற்றை வாசகே இது இந்த உண்மத்திற்கு சிறந்த பாடம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாதவை கரம்பிடித்துக் கொண்டார் கண்ணத்தில் <laughs> அரைந்து <ínapress> எல்லா நேரத்திலும் பொம்பளைகள இயற்கையிலேயே பொம்பளைகள செய்தியை சொல்றேன் ஆற்றை சொல்லிராத சொல்லிருங்க கோயம்புத்தூர் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பான பெண்கள் நான் வேற ஊரை சொல்றேன் இல்லையா நான் ஊருக்கு பொண்ணா வேணும் வெளியில் விசித்திரமான சின்ன பிள்ளைகள் இப்பொழுது அபுபக்கரை எல்லாவின் தகப்பனார் வருகிறார் இப்படி விட்டுட்டு போயிட்டே பிள்ளைகள் போயிட்டே என்ன வைத்து விட்டு சென்று தெரியாது கூழாங்கற்களை அபுகுஹா பாவடத்தில் அஸ்மரலி எல்லாம் காட்டினார்கள் வைரக்கற்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார் என் தகப்பனார் எங்களுக்காக கற்களை விட்டு அங்கே போய் சொல்லல கற்களை விடவியர் கற்களை விட்டு விட்டு சென்றிருக்கிறார் பேருதவி கிடைத்துவிடும் பெக்கு பிறகு புறப்படுகிறார்கள் அங்கிருந்து அந்த மூணு நாளைக்கு சாப்பாடு கொண்டு போனது யார் தெரியுமா ரசூக்கு உணவு கொண்டு போனது உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது தலைக்கு விளைவேசப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே பெருமானாருக்கு உணவு கொண்டு போகிற பொறுப்பை எடுத்தது ஒரு வீர மங்கை பெண்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது உயர்ந்தது எல்லா எதிரிகளின் கண்களை மறைத்து அஸ்மார் அலி அல்லாத்தாலா பெருமானாருக்கு உணவு கொடுத்தார்கள் பெருமனார் செல்ல வடிவ செல்லம் சௌரில் இருந்து கடல் மார்க்கமாக புறப்படுகிறார்கள் அதிசயங்கள் அதிசயங்கள் ஆசிரியர்கள் ஒரு மனிதன் சத்தியத்திற்காக புறப்படுகிற போது அறியாத புறத்திலிருந்து அதிசயம் நடக்கும் என்ற பாடத்தையும் அல்லாஹ் சொல்லித்தருகிறார் அல்லாவுக்காக புறப்பட்ட அதிசயங்கள் ஆயிரம் நடக்கும் பெருமானார் செல்லல்லாஹ் அழிவ செல்ல மன்னர்கள் சென்று கொண்டிருக்கிற போது முதலில் சுராக்கா தானே பார்க்கிறார் சுராக்கா சுராக்கத்தின் மாணிக் பெருமானாரை பார்க்கிறார் பிடித்துக் கொடுத்தால்தான் நூறு ஒட்டகை கிடைக்குமே பெருமானாரை பிடிக்க விரைகிறார் ஆனால் பெருமானார் செல்லல்லாஹ் அழிவ செல்ல மன்னர்கள் என்னை பிடிக்க வர என்று சொல்லுகிறார்கள் முடியாது நூறு ஒட்டகை கிடைக்குமே மொஹம்மன் பெருமானார் சொன்னாங்க அவரை பூமியை நீ பிடித்துக் கொள் என்றார் பெருமானார் பூமிக்கு ஆர்டர் போட்டாங்க நீ பிடிச்சிக்கோன்னு குதிரையின் காலை பூமி பிடித்து கொண்டது நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா எதிரி பிடிக்க வந்தா எல்லாரும் முடிச்சுடு அழிச்சிடு குதிரை பிடிச்சி இழுத்த முடிச்சிடு என்னதுவா கேட்டாலும் கிடைக்கும் நாம் என்ன கேட்போம் ஆனால் பெருமானார் இடத்துல அந்த சுராக்கா நான் காட்டி கொடுக்க மாட்டேன் மனமதை என்னை விட்டுவிடு குதிரை உள்ளே செல்கிறது என்னை விட்டுவிடு அந்த நேரத்திலும் எதிரியை மன்னிக்கும் மனோபாவம் அவ்வளவு பெரிய எதிரி ரசூலை பிடித்து கொடுக்க காட்டி கொடுக்க தயாரான எதிரி பெருமான செலல்லா செல்லும் மீண்டும் மனம் நூறு ஒட்டகையில கேட்குமா கொஞ்சம் தூரம் போயிட்டு திருட்டு வர்த்தான் மீண்டும் மீண்டும் பூமி மூன்று முறை நடக்கிறது பெருமான செல்லல்லா வரைவர் செல்ல கூப்பிட்டு சொல்றாங்க இந்த நூறு ஒட்டகைக்காகத்தானே என்னை புரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ இறப்பதற்குள் நீ இறப்பதற்குள் அந்த நூறு ஒத்தகைக்கான பெருமானமான பொருள் உனக்கு கிடைத்துவிடும் சுராகா சுராக முகமது சொல்லிவிட்டார் முகம்மது சொல்லிவிட்டார் அந்த சாதி சொல்லிவிட்டார் அந்த அமீன் சொல்லிவிட்டார் நான் இறப்பதற்குள் நூறு ஒத்தகையின் பொருள் எனக்கு கிடைக்காமல் நான் இறக்க மாட்டேன் சொன்னதோடு மட்டுமில்லாம இனி யார் வந்தாலும் இந்த பகுதியில் முகமது வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் முன்னாடி இஸ்லாத்தின் அபுபக்கர் ஆட்சியில் வந்துட்டாரு உமர் அலி அல்லாவினுடைய ஆட்சி காலத்தில் சக்கராத் படித்திருக்கிறார் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் பொதுவாகவே சக்கராத்திரால இருந்தா வாப்பா போயிட்டா சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்குமே இல்லையா என்னை போட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டு இதே மாதிரி சுராக்காவின் மகன்கள் நினைத்தார்களாம் அவர் இழுத்துட்டு வாப்பா போகவே மாட்டேங்கிறாரு முமரளி எல்லாட்ட வந்து சொன்னாங்களாம் குவாச்சிங்க சீக்கிரம் மோத்தா போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ சுராக்கா பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாராம் நான் மோத்தா மாட்டேன்டா முகம்மது சொல்லியிருக்கிறாரு நூறு ஒட்டுகைக்கான பொருள் கையிலே கிடைக்கிறவரை மௌத்தாக மாட்டே சொல்ல அந்த பொருள் வரவே இல்லை அப்ப எனக்கு அயாத்திருக்குன்னு இருக்கும் கிஸ்ரா நாட்டினுடைய உமரலி எந்த இடத்திலே சொன்னார்கள் உமர் கிஸ்ரா நாட்டினுடைய காப்பு இரண்டு வரும் அதை சுனாக்காவிடத்தில் ஒப்படைக்க இன்னொரு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது அந்த ரெண்டு விலையும் எவ்வளவு என்று கேட்கிற போது நூறு ஒட்டகத்தினுடைய இடத்து இரண்டையும் பெற்று தன் குடும்பத்திற்கு ஒப்படைத்து விட்டு சுறாக்கா சந்தோஷமாக இறந்தார் என்பது வரலாறு செல்லுகிற போதே அதிர்ச்சியும் உறுப்புகளை சரியாக வர்ணித்த பெண்மணி உலகத்துல யார் இருக்கிறார் சமாயிலே திருமதியின்னு ஒரு கிதாப் இருக்கு சமாயிலே திருமதி அந்த கிதாப்ல அழிரலி அல்லா சொல்றாங்க ரசூல் வளர்த்த குழந்தை அழிரலியல்லா வந்த ரசூல்ல வளர்த்தவங்க சொல்லை வர்ணித்ததில்லை முடி அழகு நெஞ்சின் முடி அழகு பெண்மணி இருக்கிறார்கள் என்றார் செல்லும் போகும் போது பெருமனாருக்கு பசி அபுபக்கர் அழி எல்லா துடியாய் துடிக்கிறார்கள் பசிக்கிறது பெருமனார் செல்லல்லா பழிவு சிலர் பசிக்கிறது சென்றார்கள் உம்மு மாபதினத்திலே ஒரு ஆடு கட்டி இருந்தது அம்மா உம்மும் அம்மா இந்த பேர்லாம் தெரியாதேதான் புதுசா போறாங்க அம்மா ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவர் சிறந்த மனிதர் ஆட்டிலே பால் கிடைக்குமா அந்த உம்முபது சொன்னார்களா இந்த ஆடு குட்டி ஆடு ஆண் அண்டாத ஆடு அதனால் இந்த ஆட்டில் பால் சுரக்க முடியாது வந்திருக்கிற மாமனிதர் அவர் கை வைத்தால் பால் சுரக்குமம்மா உம்முபத் அப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா வாருங்கள் ஆட்டை தருகிறேன் கை வைக்கட்டும் பால் சுரக்கட்டும் பெருமனார் செல்லல்லா வலிவ செல்லும் கை வைத்தார்கள் பால் சுரந்தது பாலை கறந்தார்கள் முதலில் பெருமானார் தான் குடிக்கவில்லை குடிக்கிறார்கள் மீண்டும் பாலை கரைக்கிறார்கள் பெருமானார் வரலாறு பேசுகிறது பெருமானார் குடிக்க குடிக்க அபுபச்சரணி எல்லாக வயிறு நிரம்பியதான் ஒரு நண்பன் குடிக்கிறார்கள் அபுபச்சரணி எல்லாக வயிறு நிரம்புகிறது இந்த நடக்கிறது ஒரு தடவை பார்த்தார்கள் இந்த கொண்டு ஆரே ஒரு அதிசயம் இதுதான் ரசூல் எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலை கூட சென்று கொண்டிருக்கிற போதே சர்ஜிஸ் சர் பதினைந்து முகமது இந்த பாதையில் வருவார் வருவார் இந்த மரத்துக்கு அடியில் நபியை தவிர வேறு யாரும் உட்கார முடியாது அந்த மரம் அனுமதிக்க நபி மட்டும் தான் முடியும் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலையே எதுவும் இல்லை பதினைந்து ஆண்டு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசம் வழியாக போகிற போது அந்த மரத்துக்கு அடியிலே பெருமானார் அமருகிறார்கள் சர்திஸ் ஓடி வந்து ரசுளை கட்டி அடைக்கிறார் இறுதி நபியை கண்டுகொண்டேன் இறுதி நபியை கண்டுகொண்டேன் எல்லா வேதங்களையும் படித்திருக்கிறேன் அந்த வேதங்கள் எல்லாம் இந்த நபி இங்குதான் அமருவார் என்று சொல்லி இருக்கிறது பதினைந்து ஆண்டு காலமாக என் தேக்கத்திற்கு கொடுத்த பரிசு பெருமனா செல்லவ செல்லும் இணைந்து கொண்டார் ஆகிர மதிசியங்களோடு பெருமனா செல்லல்லா அழைவ செல்லும் குபாவிலே போய் சேருகிறார்கள் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு நடந்து அழிவழியல்லவும் குபாவுக்கு வருகிறார்கள் அழியே உன்னை தனியா வீட்டில் விட்டுட்டு வந்தனே எதிரிகள் நூறு பேர் சூழ்ந்துருந்தாங்களே அம்பும் கம்புமாய் வில்லும் வேணுமாய் ஒருத்தன் கொள்ள போனான்னு தெரிஞ்சா நமக்கு தூக்கம் வருமா ராத்திரி உன்னை முடிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றான்னு எவனாக ஒருத்த பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருப்பானு இருந்தாலும் இல்லையா ஓடிடமாட்டான் நூறு பேர்கள் காத்திருந்தார்களே தூக்கம் இருந்ததா அழிதடிகள்லா குத்தலா சொன்னாங்க ரசூலை நன்றாக உறங்கினேன் ரசூலை ஏன் தெரியுமா நீங்கள் வருகிற போது ஒரு வாரத்தை சொன்னீர்கள் அழியே உன்னை குபாவை சந்திப்பேன் என்று சொன்னீர்களே ரசூலே உங்களை சந்திக்கிற வரை எனக்கு என்று நான் உறுதி கொண்டேன் ரசூலே உங்கள் நாவிலிருந்து பொய் வந்ததில்லை உங்கள் உள்ளம் கூட பொய்யை இணைத்ததில்லை நாயகமே அதனால் இங்கு வந்ததற்கு பிறகுதான் மரணம் எனக்கு என்று நான் உறுதி கொண்டேன் நாயகமே நிம்மதியாக வழங்குகிறேன் பெருமான நாள் தங்குகிறார்கள் இதற்கிடையில் மக்கா பெருமானார் எவ்வளவு இருந்தது தெரியுமா எல்லையில் புறப்பட்டு போயிட்டாங்க உம்மு சலமா அபு சலமா புறப்பட்டு வர்றாங்க பனு முகா கூட்டத்தார்கள் உம்முசலமாவையும் குழந்தையையும் பிடித்துக் கொள்கிறார்கள் அமுசலமாவை அவர்களின் கபிலாத்தாரர்கள் கூட்டத்தார்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் அதெல்லாம் மதிய முடியாது போயே தீருவோம் கடும் பிரச்சனை போயே தீர்வோம் முடியாது போய் தீர்வோம் பிரச்சனை வருகிறது கடைசியில உம்முசலமா சொன்னாங்க புள்ள கை குழந்த இருக்கு உம்முசலமா சொல்றாங்க என்னாலதான் வர முடியல கஷ்டப்படுத்துறாங்க நீங்க தப்பிச்சு ரசூலுக்கு அரணாக இருந்து கொள்வீர்கள் கண்மணி நாயுகம் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் தனியால் புறப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான அங்கிருப்பார்கள் அவர்களுக்கு போய் துணையாகிறீர்கள் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை மீது கொண்ட பாசம் பெருமன செல்லுவா செல்லமன் அவர்களை காண உம்மு விட்டுவிட்டு அபு சலமா ஓராண்டு காலம் தனிமையில் வாடினார்கள் என்பது வரலாம் மீது கொண்ட நேசம் சபாபா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பெரிய பாடம் என்ன தெரியுமா பெருமானார் அடிதாங்க முடியாம மக்காவில் இருந்து மதினாவுக்கு போனாங்க பொருளாதார புரட்சி பெருமானாரின் இஜரத்தில் இருக்கிறது மக்காவாசிகள் எல்லாம் மக்காவாசிகள் எல்லாம் முகாதிர்கள் வியாபாரிகள் மதினாவாசிகள் விவசாயிகள் இவங்க விவசாயம் செஞ்சு விவசாயம் செஞ்சு யூதர்களிடத்துல வட்டிக்கு கொடுத்தாங்க விளையிற நிலத்தைய விளைய பொருளை எல்லாம் வட்டி கொடுத்துருவாங்க அந்த பேச்சை மலத்தையெல்லாம் வட்டி கொடுத்துருவாங்க கஷ்டத்திலேயே வாழ்ந்தாரு கஷ்டத்திலேயே யூதர் யூதம் பயங்கரமான இக்குமத்துக்கான முத முதல்ல வட்டியை ஒழிச்சது யார் தான் மூசாலை அதனால பேர் வச்சுட்டான் வட்டி மூசான்னு பேர் வச்சுட்டான் நம்ம மூசாலை வட்டி கடன் நட்டுன மாதிரி வட்டியை ஒழிக்க வந்த மூசாவுக்கு வட்டி மூசான்னு நடிச்சுட்டான் அப்ப அன்புக்குரியவர்களே பெருமனார் செல்லல்லா அழைவு செல்ல மதினாவிற்கு சென்றார்கள் வியாபாரிகளையும் விவசாயிகளையும் சகோதரராக ஆக்கினார்கள் ரெண்டு பேர்த்தை கைகோத்துட்டாங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் ஒரே ஒருவரை சொன்னா பெருமன ரெண்டு வார்த்தை சொன்னாவுக்கு போய் தத்தன சருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவுங்கள் மீன் விரயம் வேண்டாம் சகாபாக்கள் இதை மட்டும்தான் செஞ்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மீன் விரயம் செய்யவில்லை ஒரு இல்ல ஒரு வருடத்தில் வட்டிக்கடன் அடைந்தது பெருமானார் எல்லாம் வெற்றி மகாஜில் மக்காவில் போய் ரசூல்ல தங்கிடுவாங்க சொந்தம் ஒரு கவலை பெருமா நன்மை கரெக்ட் போயிட்டாங்கண்ணா நம்ம நிலமை பெரும நம் சொன்னார்கள் அஜிக்கு போகிற போது கூடாரம் அடியுங்கள் கூடாரியுங்கள் ஏன் தெரியுமா நான் இங்கு பயணியாகத்தான் வந்திருக்கிறேன் எனக்கு உணவு கொடுத்து என் தோழர்களுக்கு இடம் கொடுத்த அந்த அன்சாரிகளுக்கு நான் எதையும் கொடுக்க முடியவில்லை அதனால் என்னை கொடுக்க என் உடல் மதினாவில் தான் இருக்கும் உபகாரம் சின்ன சின்ன உபகாரத்திற்கு ரசூல் கொடுத்த பெரிய பரிசு தன்னையை கொடுத்தார்கள் உபகாரிகளை மறைக்க கூடாது என்ற பாடம் பெருமானாரின் கிஜிரத்தில் ஒளிந்திருக்கிறது மகாதீர்களையும் மன்சாரிகளையும் ஒன்று சேர்த்தார்கள் பத்தாண்டு காலத்தில் வாங்க மதினாவில் ஆள் இல்லை ரெண்டே ரெண்டு பாடம் ஒருவருக்கு ஒருவர் உதவுதல் வீண் நிறையத்தை கொடு தவித்தல் ஆனா இந்த உம்மத்துல ரெண்டுமே இல்லாம போயிடுச்சு ஒருவருக்கு ஒருவர் உதவுதலும் இல்லை வீண் நிறையத்தை இந்த உம்மத்து குறைக்கவும் இல்லை இஜரத்து தருகிற பாடங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற தோஃபிக்கை வல்லோ நல்லா எனக்கும் உங்களுக்கும் நல்கிடுவானாக அன்றிற்குரியவர்களே இன்றைக்கு ஸ்திரத்தன்மை இல்லாம நிறைய பிரச்சனைகள்ல நம்ம இருப்போம் எப்படி முடிவெடுக்கிறது தெரியாது எடுக்கலாமா வேணாமா முடிவெடுக்கலாமா வேணாமா என்ன செய்வதுன்னே தெரியாது இந்த நேரத்தில் ஒரு துவாவை நாம் ஓதிக்கொண்டே வந்தால் அல்லாஹ் முடிவை ஸ்திரமாக ஆக்கி தருவான் அல்லாஹ் இதை ஓதிக்கிட்டே வரணும் இதை யார் ஓதி வருகிறார்களோ அவர்கள் எடுக்கிற முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முடிவுக்கு ரொம்ப துணையாக இருப்பான் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோப்பிட்டு எனக்கு உங்களுக்கு நல்குவானாக அலம்லா ரொம்ப